ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமு நம பிரோக்கன் உஷிப்பா சார் சீனே யோகிரஷ்டி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறார் யோகபிரஷ்டனுடைய கத்தியை பற்றின ஆராய்ச்சி விசாரத்தில் நாம் இருக்கோம் முதல்ல சொன்னார் அவனுக்கு ஒரு அழிவும் கிடையாது நல்ல காரியம் செஞ்சவனுக்கு கெட்ட கதி ஒரு நாளும் வராதுப்பா அப்படின்னு முதல்ல ஒரு ஆறுதல் வார்த்தையை சொன்னார் பகவான் இப்போது அந்த யோகபிரஷ்டனுடைய கதி எப்படி ஏற்படுகிறதுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரியில் இருக்குது யோகபிரஷ்டா புண்ணியகிருத்தாம் லோக்கான் பிராப்பிய புண்ணியம் பண்ணினவர்கள் எந்த ஒரு சரீரத்தை உலகத்தை அடைகிறார்களோ அந்த உலகத்தை அடைஞ்சு சாஸ்வதி சமாஹா உஷித்வா நீண்ட காலம் அங்கே வசித்துவிட்டு சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே அபிஜாயத்தை நல்ல பண்புள்ள சுச்சீனாம்னா சுத்தமானன்னு அர்த்தம் நல்ல கல்ச்சர்டுன்னு அர்த்தம் நல்ல பண்பட்ட ஸ்ரீமதாம் செல்வமுடையவர்களுடைய கேகே வீட்டில் அபிஜாயத்தே தோன்றுகிறான் பிறக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஆ யோகபிரஷ்டன் புண்ணியலோகத்துக்கு போய் புண்ணிய புண்ணியம் பண்ணினவர்களுக்கு என்னெல்லாம் உடம்பு நல்ல உடம்பு கிடைக்கும் உத்தமமான சரீரம் தேவலோகத்துக்கு போகிறது தேவசரீரம் கிடைச்சி அங்கே ரொம்ப நாளைக்கு நல்ல சுகமா வாழ்ந்து பிறகு இந்த மனுஷலோகத்தில் நல்ல சுத்தமான மனசு உள்ள நல்ல கல்ச்சர் பண்பாடு உள்ள சம்ஸ்காரம் உள்ள ஸ்ரீனா செல்வம் மதாம்னா உடைய செல்வம் உடையவர்களுடைய வீட்டில் பிறக்கிறான் இதில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையை அதாவது நான் ஒரு ஜீவன் தெரிஞ்சு அதுக்கப்புறம் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை வச்சு தர்மங்களையெல்லாம் கடைப்பிடிச்சி சகாம தர்மானுஷ்டானம் நிஷ்காம தர்மானுஷ்டானமெல்லாம் பண்ணி சகாம தர்மானுஷ்டானத்தை பண்ணி அர்த்தகாமங்களையெல்லாம் அனுபவித்து பிறகு வைராக்கியம் வந்து நிஷ்காம தர்மானுஷ்டானத்தை பண்ணி வைராக்கியத்தை திருடப்படுத்தி கொண்டு வேதாந்தத்தை படித்து சந்நியாச புத்தியோடு இல்லாட்டி சன்னியாச ஆசிரமத்தை மேற்கொண்டு வேதாந்த சாஸ்திரத்தை படித்து தியானம் பண்ணுறத்துக்குள்ளே தியானம் பண்ணி நிஷ்டை ஆகிறதுக்குள்ளே சரீரம் போயிடுது ஆனால் அது வரைக்கும் பண்ணின புண்ணியங்கள்லாம் வீண் போகாது இந்த புண்ணியங்களுக்கு ரெண்டு விதமான பலன் இருக்குது ஒன்று இந்த லௌகிக்க சுக விஷயங்களை கொடுக்குறது நல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியம் நல்ல ஒரு சூழ்நிலை நல்ல இன்பத்துக்கான பொருள்கள் இதெல்லாம் கொடுக்குற சக்தி நல்ல காரியங்களுக்கு நல்ல பூஜைகள் சடங்குகளுக்கு அந்த ஒரு அதிருஷ்டசக்தி இருக்குது அதே சமயம் மனசுக்கு சித்த சுத்தியை கொடுக்கறது இருக்குதுன்னு நான் அடிக்கடி பார்த்துருக்கோம் ஆக சகாமமாக பண்ணினா முக்கிய பலம் நாம் விரும்புகிற விஷயம் கிடைக்கும் நிஷ்காமமாக பண்ணினா நமக்கு முக்கியமாக முதல்ல சித்த சுத்தி கிடைக்கும் ஆனாலும் அதே சமயம் இந்த அவாந்திரபலம் விஷய சுகங்களும் கிடைக்கத்தான் செய்யும் இந்த யோக நல்ல புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணித்தான் இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கான் ஆனால் தியானத்தில் வெற்றி அடையாமல் சரீரம் போனதுனால அந்த புண்ணிய கர்மாக்களுடைய பலனை அனுபவிக்கிறான் இந்த அவாந்திர பலம் இருக்கே அது கொஞ்சம் வேலை செய்கிறது முக்கிய பலன் மோட்சம் அவாந்திர பலன் விஷய சுகம் இந்த அவாந்திர பலன் விஷய சுகமாக இருக்கிறதுனால இவனுக்கு அந்த புண்ணிய லோகப் பிராப்தி நாங்கள் உத்தமமான விஷய சுகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு மறுபடியும் அந்த யோகபிரஷ்டனாக இருக்கிறதுனால ஏற்கனவே தியானம் பண்ணி இந்த சரவண மரணங்கள்லாம் பண்ணினதுனால அந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்கிறோமே அதனால் திரும்பவும் இங்கே பிறக்கிறான் ஏன் பகவான் இங்கே பண்பட்ட பணக்காரர்கள் வீட்டில் பிறக்கிறான்னு சொல்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னால் பணத்துக்கும் பண்பாடுக்கும் பெரும்பாலும் சேராது பணம் வந்ததுன்னா மனம் போன போக்கில் வாழத் தோணும் அந்த பணத்தை நல்ல காரியத்துக்காக உபயோகப்படுத்தி வாழ்கிறவங்கெல்லாம் ரொம்ப குறைவு மனம் போன போக்கில் தங்களுடைய வாழ்க்கையை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மன இஷ்டம் போல் வாழ்வார்கள் சாஸ்திரம் சொல்கிறத கேட்க மாட்டார்கள் அது மாத்திரமில்லை சொல்கிறவர்கள் எல்லாம் எந்த காலத்துலேயும் இருக்கிறார்கள் இவங்கள்லாம் ரொம்ப பேக்கில் இருக்காங்க வாழ்க்கைன்னா என்னென்ன தெரியல இப்படிலாம் பரிகாசமும் பண்ணுவார்கள் ஆனால் அவர்களுக்கு மன அமைதி இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கும் இருக்காங்கிறது சந்தேகம்தான் அவங்களுக்கும் துக்கங்கள்லாம் வருகிறது வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் ஆசைகள்லாம் இருக்குது எல்லாமே நிறைவேறதில்ல அப்போ மனசு கஷ்டம் செய்கிறது அதுக்கு பிறகு தவறுக்கு வருந்தி பிரயோஜனம் இல்லை இந்த பணமும் பண்பும் சேர்றது ரொம்ப கடினம் ஆனால் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் பெர் புளி வச்சுருந்த பாத்திரத்தில் பால் விட்டால் பால் எப்படி கட்டுப்போகுமோ அப்படி பண்பில்லாதவனிடத்தில் சேர்ற செல்வம் வீணாக போகும் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி இங்கேயும் நல்ல பண்பு இருந்தால் தான் அந்த பணத்தை வச்சு நல்ல காரியங்கள் பண்ணலாம் உயர்ந்த நல்ல புண்ணிய காரியங்களுக்கெல்லாம் செலவு பண்ணலாம் ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யலாம் அல்லது கோவில்கள் இந்த மாதிரி அதிர்ஷ்ட சக்தியை தரக்கூடிய காரியங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் நாம் அனுபவிக்கிறத விட நல்ல காரியங்களுக்கு கொடுக்கறது தான் உயர்ந்தது அப்பேற்பட்ட உயர்ந்த பண்புள்ளவங்க வீட்டில் பிறந்தால் இன்னும் புண்ணியத்தை சம்பாதித்து மனசை பக்குவப்படுத்தி உயர்ந்த நிலையை அடையலாம் அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இன்னொரு விதமான பிறவியும் உண்டுங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அதை நாளைக்கு நாம் எல்லாரும் படிக்கலாம் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய